வணக்கம் மார்ச் 25 ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பனிரண்டு வயதிற்கு கீழ் உள்ள சிறுமிகளை வன்கொடுமைகளுக்கு ஆளாக்குபவர்களுக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை வழங்கும் சட்டமானது ராஜஸ்தான் மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டு இந்தியாவில் அதிவேக இணையதள சேவையில் முதல் இடத்தில் இருக்கும் நகரம் சென்னை மூன்று உலகளவில் ஆயுதங்கள் இறக்குமதியில் முதலிடத்தில் இருக்கும் நாடு இந்தியா நான்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வகுப்புவாத வன்முறைகள் அதிகம் நடைபெற்ற நகரங்களுள் முதல் இடத்தில் இருக்கும் நகரம் உத்திரப்பிரதேசம் ஐந்து உலக நுகர்வோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் எந்த ரயிலில் முதன் முதலாக சானிட்டரி நாட்கின் வழங்கும் இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு தென்னக ரயில்வே எந்த ரயில் நிலையத்தை மகளிர் ரயில் நிலையமாக மாற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மூன்று சூரிய சக்தி மூலம் நூறு விழுக்காடு மின்சாரம் தேவையை பூர்த்தி செய்யும் முதல் யூனியன் பிரதேசம் எது நான்கு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் பெண்களுக்கான ஐம்பது மீட்டர் ரைடு பொசிஷன் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற வீராங்கனை யார் 5, தேசிய சீனியர் சாம்பியன்ஷிப் தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி